الله. الحمد لله رب العالمين وصالته السماوات والارض وجائر الظلمات والنور وصلى الله على جميع الانبياء والرسل بشر وانر وبعد ما اوتدى انكر الله به البشر من الضلال وهذا ناق الى صراط مستقيم صراط الله الذي له ماك السماوات وماك الارض الى الله تفسير الامور ما بعد يا ايها القوم الكرام او سيكون وئيا يا اولئك بدتوا الله فان التقوات فيكم بعذاب الوب ورضيكم بالجنه ولا تتبعوا خطوات الشيطان فانه لكم عدو مبين وما يجعل الله ورسوله فاولائك هم المتقون فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم فأدعوذ بالله من الشيطان الرجيم أولا جرى الذين كفروا أن التماوات والأرض كانت رطقا فتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا جأمينون سبق الله العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم لا رضاعة إلا في حولين أو كما قال صلى الله عليه وسلم விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே வி மீன்களையும் மண்ணிலே ம ஜப்புசிகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியையும் என்றென்றும் ஒருத்தமற்றும் அழகம் உலகத்தில் படைக்கப்பட்ட நபிமார்கள் நம்பியாக்கள் அனைவர்களுக்கும் தலைவர் அம வந்து தனக்கு கிடைக்கவிருந்த எத்தனையோ இன்பங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹுடைய வேண்டும் என்ற பொருளோக்கரின் அருண்பாடு பட்ட என்னுடைய முஸ்தபாங்கள் உரைக்கும் வரக்கூடிய மனிதர்களில் உண்மையான எடுத்து முஸ்லிமான முப்பிலான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் சலாத் என்னும் சலாம் என்னும் ஈடங்களும் உண்டாவதாக என்று கூறியது பின்னால் தொடவியை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்குடன் இறை மாளிகையில் ஒன்று கொள்வதற்கும் அடியே நாங்கள் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அப்பா உங்களுக்கும் முக்கிய செய்கிறேன் இஸ்லாமிய சகோதரர்களை அன்புக்குரிய தினவான்களே உலகத்தில் நாம் பார்க்கலாம் மனிதர்களில் மூன்று வகையான ஒரு விடயத்தை ஒரு விடயத்தை சொல்லப்பட்டு சொன்னால் அது சரி என்று சரியாக செய்யாதவர்கள் இன்னொரு கூட்டம் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு விடயம் சொல்லப்பட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுக்கக்கூடும் தனக்கு சுற்றியுள்ள மாநில மேல் நாட்டில் அவசரங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள் அந்த வகையில் மன்னன் இறக்கல் மன்னன் கடிதங்களை அனுப்பினார் இது உண்மையானது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விளை சிலர் நம்மிலும் பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக அவருக்குடிதத்தை சொன்னால் உண்மையாக உங்களுக்கு எந்த உதவிகள் வேண்டுமோ சொல்லுங்கள் நாங்கள் செய்கின்றோம் இப்படியான சிலரும் நம்ம வாழ்ந்து அனுப்பின அவன் ஒரே அடியாக கடிதத்தை கிழிச்சு எரித்தானோ இதே மாதிரி ஆட்சி அல்லாம் கிழிச்சி எரிப்பானாக என்று இந்த பதுவா எனக்கும் இருக்கு நபியுடையோ என் சார்ந்தமாகவோ லாம் பலவிதமான பலவிதமான பலவிதமான அமைப்புகள் இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையும் இதே இடத்தில் ஒரு மாதங்களுக்கு வாழ வேண்டும் ஆரோக்கியத்துக்குள் எவ்வாறு நுழைவது என்ற இஸ்லாத்தில் பேசப்பட்டிருப்பதை நாம் ஆராய்டோ அந்த வகையில் ஒரு பிரெக்னி ஒரு பெண் தன் தப்புஸ்திரியானால் காலத்தில் மிருகங்கள் அதுல ஆடு மாடு கோழி போட்ட பல விதமான மிருகங்கள் இருக்குது போட்டால் அந்த குட்டி தன்னுடைய பால் குடியை மறக்கிறதுக்கு ஆறு மாதங்கள் ஒரு மா கிட்டத்தட்ட உலகில் சராசரி ஒரு மாடு நாற்பது வருடங்கள் வாழ் அந்த மாடு கூட ஆறு மாதங்கள் அந்த தட்பம் அதாவது குட்டி சேர்ந்ததுக்கு பின்னால் ஆறு மாதங்கள் எடுத்து பாறை விற்கும் பிரிக்கிறது குழந்தை குட்டியை இப்படி அவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு நியதியை வைத்திருக்கிறார் அந்த வகையில் ஒரு பிள்ளை உலகத்தில் வருவதாக இருந்த அடிப்படைய பிள்ளைகள் அந்த குட்டி இருக்கக்கூடிய ஆட்களை குட்டி போட்டு கால் குடிச்சு கொள்கையுட்டியை அப்படி என்றால் மனித வாழ்க்கையில் குழந்தையுடைய வயிற்ற பத்தி இஸ்லாம் பேசிருக்குமா இல்லையா உறுதியாக பேசிருக்கிறது எப்படி இருந்து பேசிருக்குது ஒரு தாயுடைய வயிற்றில் குழந்தை வந்த காலத்திலிருந்து பேசுகிறது கவனத்தில் ஒரு முக்கியமான விடயம் வராசத்தை பிரிக்க வேண்டிய நிலம வந்து அந்த பிள்ளை ஆனா பெண்ணா தெரியாது வராசத்தில் ஒரு பகுதியை அவனுக்கு ஒதுக்கணும் உள்ள அந்த அளவுக்கு வைத்த பேசு அண்ணவர்கள இன்று உ அவர்களுக்கு உற்சாகம் இழந்தவர்களாக தான் அறிவெளியாக போகக்கூடிய ஒரு சமுதாயத்தை எதிர்நோக்கிக் கொண்டேன் இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் மருந்து பாதிக்கூடிய பற்றி இஸ்லாம் வெகு தூரம் அதே நேரத்தில் ஒரு பெண் எப்படி வருவோம் என்பதையும் போன்றைகளை முன்வைத்திருக்கின்றார் அந்த இதுதான் தலைப்பு ஒரு பெண் அந்த பெண் எப்பொழுதுக்கு உட்பட்டால் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளை இன்டலக்சுவலான நல்ல எதிர்கெட்டனான பிள்ளையாக எதிர்பார்ப்பது ரொம்ப சிறப்பு நாம் பார்க்கிறோம் இருக்கின்றார்கள் பிள்ளைகள் சொல்வதை கேட்கிறார்கள் சொல்கின்றார்கள் இவரை உலகத்துக்கு மாற்றவர்கள் தபிக்கின்றார்கள் அன்பானவர்களே மாத்திர நேரத்தில் அவர்கள் உள்ளத்துல நினைச்சது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கனவு எப்படி இருக்கணும் என்றதை அவர்கள் சொல்கின்றார்கள் வயிற்றுலா என்னுடைய அன்று அந்த முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்ததைப் போன்று பைபிள் மப்தத்தில் இருந்தார் இலைகளை உடைத்து எரித்து இல்லாமலாக்கக்கூடிய குழந்தையை என் மூலம் நான் உருவாக்க வேண்டும் என்று நேர்த்தை செய்கின்றார் ஒவ்வொரு தாய்ப்புடைய உள்ளமும் இப்படி இருக்கணும் இந்த அமைப்புடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய கணவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்து சைக்கோலஜி சொல்றேன் ஆனால் அல்ல நியதியை பாருங்க அதுக்கு பின்னால் அவருக்குள்ள கிடைக்குது பலமா வளர எப்ப உள்ள குறைக்குதோ பாக்குறாங்க அது அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை உலகத்தில் மாற்றங்கள் உருவானது உருவானது அத்தனை தங்கள் சந்தையை கொண்டவர்கள் அவர்கள் யாரு நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தளவத் செய்தவர்கள் வாக்க ஒரு ஜாலியாக இருந்து கூட மகன் நிலவரத்துக்கு போறார் ஏன் வாக்க மோசம் அல்ல உடல் நிலைமை அண்ணாவர்களே இந்த உங்கட நிலைமை எப்படி பார்க்கிறது அவர் கைப்பழிஞ்சி எப்படி பாதுகாக்கிறது நாம் பார்க்கலாம் அவங்களுக்கு தேவை நியூட்ரிஷன் சரியாம போகுதா அந்த பிள்ளை தன்னுடைய தாயுடைய ஹார்ட் பற்றவே திரும்பி இருக்கும் அந்த நிலைமையில உருவாகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த மீண்டும் சிரமத்துக்கு மத்தியில் வெளியாக நிச்சயமாக அந்த பிள்ளைகள் குணங்கள் இருக்கும் சிலர்கள் ஏன் மெமரி சபர் இல்லை பிள்ளைக்கு மட்டும் ஏன் சக்தி இல்லாத நிலைமை அன்பான சகோதரர்களே இது மட்டுமல்ல ஒரு பிள்ள வெளியில வந்த உடனே இன்னொரு பாதிப்பார்கள் அந்த பாலுக்கு சொல்லக்கூடிய பெயர் இதுக்கு சொல்லுவாங்க மஞ்சள் நிறத்தில் வரக்கூடிய தாயு உடம்பில் இருந்து வரக்கூடிய மஞ்சள் நிறமான பால் சுத்தமான பால் இதுல போலியோ இதுல இல்ல பூபான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டம் இருக்குது இதுதான் அந்த பிள்ளையுடைய முழுனையும் வளர்க்கக்கூடிய முழு சக்தியையும் வைத்திருக்கிற அன்றிலிருந்து அவ்வளோ நினைவார்களே பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய நாம் நினைக்கிறோம் நான் நல்லதை கொடுக்கணும் நல்லதை கொடுத்து உருவாக்கணும் ஏன் சிறமக்கள் கொடுக்கிறது முறைய படிக்கவும் என்பது அது என்ன முறையில் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் அண்ணன் அவர்களே சொல்றாள் அவராக அவளை பூர்த்தியாக ரெண்டு வருஷம் கால் கொடுக்க வேண்டும் இப்ப கேள்வி எழுந்தது ஆறு மாதத்துல சில தாய்மார்கள் பிள்ளைக்கு வேறு சாப்பாடுகளும் கொடுத்தார்கள் ஒரு சிலர் நான்கு மாதத்தில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நோய் வராமல் தக்காக கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஏழு ஈட்டப்படங்களை காப்பிடுவதற்கு என்ன நோய் வரும் காத்துக்கொள்ள தடுப்பு மிவாரண்கள் கிடைக்கவே கிடைக்காது ஹராமாக்கியது கிடைக்காது அப்படியானால் ஒரு சிலர் தடுப்பு மருந்து என்ற உடம்புக்கு ஏற்றக்கூடியது ஏற்றாதவர்களை பார்த்து அவர்கள் ஏற்றுகிறார்கள் நாம் ஏதுகிறோம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு the கம்ப்ளீட்டா ரெண்டு வருஷம் பூர்த்தியான பால் புதிய பால்சுரியும் டை ஆறு மாதத்துல சாப்பாடு கொடுக்கிற விடயம் இருக்குது யாராவது எக்ஸ்டர்னல் சாப்பாடு எடுத்துக்கொண்டோம் அதில் கிட்டத்தட்ட நஜீசான பேசுகிற இந்த நதி ஒரு பிள்ளைய உடம்புக்கு ஏற்றது இது சம்பந்தப்பட்ட சில நோய்கள் பல நாடுகள் இருக்குது இந்த நோய்களை இல்லவனா போல அந்த வகுவோட சேர்த்து இன்னும் சில எண்டுபாய்க்கு இடைச்சு அந்த ஜலத்தின் உட்பட சில பொருட்களை இறைத்துத்தான் அந்த பிள்ளையோட உடம்புக்கு ஏற்றப்படும் ரெண்டு வருஷத்துக்கு உள்ளான கால பகுதியில் அங்கு ஆச்சரியத்தை பாருங்க அந்த நான் முன்னால சொன்ன பால் கொடுக்கப்படுகிறோம் நோய் எதிர்ப்பு நிறைய உருவாகுது அந்த எதிர் தாக்குதலை கொண்டு வெட்டத்தை என்னென்ன பதார்த்தத்தை எடுத்து தாக்கிச்சோ அந்த பதார்த்தத்தை உடம்பிலே பாதுகாத்து வைத்து பல உரிமைகளுக்கு பின்னால் அது எதிர்க்கும் என்ற ஒரு விஷயத்தை வைத்து செய்யப்படக்கூடிய ஒரு விடயம் இதில் நூறு பிள்ளைகளை இருந்தால் வருடம் அதே சொல்றாங்க நம்மளோட சாப்பிட்டு ஊர்த்தியாக எந்த சாப்பாடும் இல்லாமல் பாறை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையோட உடம்புல ś movementada, buffaloes make change in a big nutρί went to the whole with Então, tenhaódhongs from the whole azzi come out and make it bread for me it's wet milk live milk? God says how would it be? mirch following the information Allahú folda haditha kwatshīrshíru work out of the art, the art which artens bring out eternal wealth அந்த பால் கோடை காலத்தில் குளிராகவும் குளிர்காலத்தில் சூடாகவும் இருக்கும் தைரி நான் அல்லாமல் வேற யாராவது சக்தி பெறுவாங்களா கேள்வியாக கேட்கிறார் அன்றான உள்ளேட உடம்புக்கு சாத்தியம் இல்லாமல் போகக்கூடிய ஒரே ஒரு உடம்பு எதாவுதல் சொன்னாங்க ஆறு மாதம் பூர்த்தியா ஒரு பிள்ளை பிறந்துச்சு என்று சொன்ன அந்த பிள்ளைக்கு இந்த பால் கொடுக்காம அந்த கிட்னியுடைய மார்க்கு இருக்கும் அதுல கார்போஹை இருக்கும் அதுல இருக்கும் அதுல கல்சியம் இருக்கும் இப்படி ஒரு சில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது சட்டத்தில் ஒருத்திரடித்தால் அந்த பிள்ளையுடைய மூத்தம் அந்த பிள்ளையுடைய திருநீர் நெஜி இல்லை என்று ஏன் எழுதி ஒரு சட்டம் ஏன் கண்டிப்பாக பால் கொடுக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது எப்பொழுது தேடி கொடுத்தார்கள் பால் கொடுத்தார்கள் அண்ணாவர்களே எப்போ ஒரு பெண்ணுக்கு பால் கொடுக்காம இருக்கலாம் உண்மையிலே ஒரு செவிலித்தாய் கிடைத்தால் அவருக்கு பால் குடிக்காம இருக்க கொடுக்காம இருக்கலாம் கணவனுக்கு வசதி வேறொரு பெண்ணை வைத்து கொடுப்பதற்காக வேண்டி அப்படி இல்லாமல் கணவன் பப்பாத்தாகி விட்டால் அந்த பெண்ணுக்கு வாஜிபாகுது வாஜிப்பாகுது ஏன் அந்த பிள்ளையுடைய ஹக் அது அந்த பிள்ளையுடைய ரைஸ் அது அது சரியாக குடுபட்டால் உதாரணம் தான் பன்னெண்டு பதிமூணு அல்லது பதினஞ்சு அல்லது இருபது வயசு பின்னால் அந்த பிள்ளைக்கு உரக்கூடிய நிறைமை அந்த பிள்ளைக்கு பின்னத்தில் ஏற்பட நல்ல நாபம் சக்தி உள்ள பிள்ளையாக மாறும் உலக வரலாற்றிலே நாம் பார்த்தோம் என்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் தருத்திரம் படைத்தவர்கள் இமாம் ஷா நாலு ஐந்து வயதிலே பாடுவிட்டார்கள் எப்படி பூர்த்தியாக பால் கொடுக்கப்பட்டது அல்லாஹ் முன்னாடியார்களே ஒரு ஆண் அழகாக படித்து தந்த பாடம் ஒரு ஆண் தெளிவாக சொல்லி கொடுக்க பாடம் அந்த பாடத்தை அங்கிருந்து அல்லாஹ் தேவையில் எழுப்பது தேவையில்லை ஆறு மாதத்தில் வேறொரு சாப்பாடு குடித்தோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் கலிமி வேறொரு ஐட்டம் வேற ஒரு பதார்த்தம் வேறொருக்கு ஏற்றப்பட வேண்டிய நிர்பந்த நிலம் செய்யப்பட்டேன் நாம் ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு தாய்க்கு பால் கொடுக்க வைக்கிறது எப்படி அவர்களை விரதப்படுத்த வேண்டும் ஆனால் அவர்களை வலாதாரம் பண்ண முடியாது ஏன் ஆறு மாதத்துக்கு பின்னும் பொழுது அந்த பிள்ளைக்கு பல்லு வருண் தான் தன் பிள்ளைக்கு பூர்த்தியாக பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பல் வெளியாக அந்த பிள்ளைக்கு அவசரமாக முடிவு செய்யும் அவசரமாக பல்லு வெளியே ஒரு சாப்பாட்டை கடிக்கிறது அந்த பிள்ளை வந்து உன்னோட மார்பாங்க அந்த நேரத்தில் பெரிய பிரச்சினை தான் அன்பிலிருந்து அவர்களாக நிலவியார்களே அன்பு பெரிய கனவான்களே இடத்தின் பாடம் சொல்லி தந்தேன் அது ஏன் அதெல்லாம் கொள்ள படிச்சிருக்கிறான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு பின்னால் அந்த அரிசி கஞ்சி பெரிய அளவுக்கு கொடுக்கறதல்ல பூர்த்தியாக சாப்பாடு கொடுக்கிறது பேசப்படக்கூடிய பாடம் பள்ளி இதற்கு படிக்கணும் என்றதைக்கு படிச்சு கொடுத்ததான் சொல்லுதே தவிர பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சாப்பாடு அல்ல எந்தோயுமே வராமல் நாம சளி வந்திருக்கும் இருமல் வந்திருக்கும் சலவிதமான நோய்கள் வந்து கொண்டே தான் இருந்திருக்கும் சங்கிலி கோர்வையே போன்று அண்ணன் அவர்களே இதை சரிய உருவாக்கிக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க நம்முடைய எழுதுகின்றார்கள் அந்த தாய்க்கு வழிப்பட்ட ஒரு பிள்ளையாக சாப்பாடு கொடுக்காமல் பூர்த்தியாக ரெண்டு வருஷம்ாயிரம் அந்த தாயுடன் அன்பு வைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறும் இந்த அளவுக்கு அந்த புள்ள ஒரு பாவம் செய்யக்கூடிய நிலம் உருவானு பண்ணக்கூடிய நிலைமை உருவாகும் அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் வேலை செய்யும் அந்த வேண்டும் என்ன சாப்பாடும் பால் மாதிரி கூடிய பெண்ணுக்கு கன்சிவ் ஆகாது ரெண்டு வருஷம் பூர்த்தியாக பால் கொடுங்க சும்மா சொல்லுவான் ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்டதுமே ஒரு கன்சிச்சனா திரும்பப்படுகிறார் கஷ்டப்படுகிறார் அவ்வளோ நடிகார்களே இது போன்ற பலவிதமான தகவல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதை நாம் ஒவ்வொருக்கும் படிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கல்யாணம் விடுத்து அதே நேரத்தில் கன்சி வாகிக்க கூடிய தன் மனைவிக்கு கன்சி வாகிக்க கூடிய ஒவ்வொரு வாக்குமாரும் நடந்த உலகத்துல உங்களுக்கு மாதிரி பெயின் யாருக்குமே இல்லை இத பேசு கணவரமானது அவருக்கு தேவையான நியூட்ரிஷன் சரியான முறையில் மண்ணை தின்னக்கூடிய பெண்களும் இருக்கின்றார்கள் ஓடை திண்ணக்கூடிய பெண்களும் இருக்கின்றார்கள் மரத்தை சாப்பிடக்கூடிய பெண்களும் இருக்கின்றார்கள் ஏன் அன்பான தன்னுடைய உடம்புக்கு தேவையான விடயங்கள் அவருடனே சேரவில்லை சரியான முறை அதை வாக்குமாதத்தில் பிள்ளைக்கு பூர்த்தியாக பால் கொடுக்கும்படி சொல்கிறான் அதை பூர்த்தியாக யார் பால் கொடுத்திருக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் பூர்த்தியாக ரெண்டு வருஷம் கொடுத்தே ஆகல மனைவி கணவன் நூத்தான தர்பாரில் இருந்து மத பெண்களை கொண்டு வந்து பால் குடிக்க வைத்தான் மூசா அழைத்தார் ஆனா மூசா அரைத்தலாம் எந்த மார்பையும் பார்க்கல எப்ப தந்தை தாயிட மார்பு வந்துச்சோ அப்ப பால் புரிந்து குடித்தார் அன்பான மார்பைகளும் அன்பானவர்களே இன்னொரு விடயம் இருக்குது அந்த பெண்ணுக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பெண்ண சரியான நியூட்ரிஷன் அந்த பீரியட்ல கொடுத்து நாங்க பாடுறோம் அப்படி சரியானவர்களை கொடுத்தோம் என்றால் ஐஜி குளோபின் ஏன்னா பதார்த்தம் அதாவது வந்து எதிர்கொள்ளாமல் தாக்கக்கூடிய ஒரு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு உள்ள ஒரு சாமன் ஒரு குரல் தான் இந்த தாயுடைய பால் முழு உலகத்திலேயுமே எங்கேயுமே பெற்றுக்கொள்ளக் கொள்ள முடியாது இதை நாம் சரியான முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சரியான அறிவையும் சிறு குராயத்தில் இருந்து நாம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக எந்த ஐயமும் கிடையாது ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக நல்ல ஒளிப்பாடு உள்ள பிள்ளையாம நல்ல அறிவுள்ள பிள்ளையாக வருவார்கள் என்ற சந்தேகம் கிடையாது அன்பானவர்களே அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான் இன்று நாம் பார்க்கலாம் அதிகமான வாலிபர்கள் மிக மாற்றிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் பார்த்த அவர்கள் ரெண்டு வயசு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார் நடனால அனுமதி கொடுக்கலன்சி காலத்தில் முயற்சியை தான் இஸ்லாமோட வாக்காள விடயம் கடல் போன்ற ஒரு விடயம் இதை செலிபெற வேண்டிய ஒரு விடயம் நாம் இதை சரியாக உணர்ந்து சரியாக செயல்பட்டோம் என்றால் இன்ஷா அல்லா எதிர்பரக்கூடிய சமுதாயத்தை ஒரு நேர்மறையான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் என்பது தெரியாது நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் யாருவாக நம்முடைய உனக்கு பொருத்தமான முறையில் வாழ தொக்கி செவ்வாயாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக நம்முடைய பிள்ளைகள் இன்டலெக்சுவலான அறிவுள்ள பிள்ளைகளை ஆக்கி தருவாயாக சமுதாயத்தில் சிறந்த பிள்ளைகளை ஆக்கி தருவாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக யார் யார் பெற்றோர்கள் ஆரோக்கியம் இறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கின் ஆரோக்கியத்தை நசீபாகுவாராக யார் யார் பெற்றோர்கள் எல்லாம் குதிராளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய கபடுகளை சொற்பத்தின் சூப்பாவாக கொடுப்பாயாக ஆமீன் யாரபலமானார்